जननी ீகோ மானமனோ தம் வந்தே குஞ்சா ஸ்தூய் நித்தியம் விபுர்வேதப்பாரை சே வசத்து ஜிஹ்வா சரஸ்வத்துஷா भजेह सर्वार्थसाधिके शरण्ये தாம் சுவமாங்கேவே சர்வசித்தியம்பௌரிநாராயணி நமஸ்து சிஸிவிஷ சனாணமாராயணி நமோஸ் சராத்தீனப்பாணபராணேவி நாராயணி நமோஸ் யா தீத்தூப்பேணி நமஸ்தை நமஸை நமஸ்தை நமோ நம ஸ்ரீதட்சிணாக்கேந்திரம் டைபாயனம் சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கரம் பதீந்திரம் மேஷி கமாதேவம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரூன் சனோஸ்மி மாதே பந்துச்ச சாாா் மேவிரவிமே யம் மமதேவ நமோ விதையத்திருஷிபோ नमो प्रत्यगर्थो மோ நமோ குருப்பலவரப்பிரகோவ்வாஹமச்சிதனந்த விஷோத்பதித்தவே தாபத்தயவிஷா श्री तेने ீக்காஷஸ்வராட் தினேபிரமதிக்கவியூரையேஜோவாரிமையத்திருக்கோ மிஷ ாம் சாா் சத்தம் பரம் லீமீ பிரோத்தவோத்த பரமாக நம் சாப்போன்மூலம் ீமவனீஸ்வர சோதியவருத்திரூஷு சசூனு குரு முயணம் நமஸை நோத்தம சரஸ்வத்தீரேத் கிருஷ்ணா வாசுதேவகீன நந்தோப்போவிமோ பதினாலாவதுலோக்கம் நகேந்திரியம் நோமம் ர நோகசிர்னரம் வாயர்மேட்சி மதுவினியே பிரித்தமோன நே பிரித்திமா ஆமோங்கமா புத்தவர் இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் மோட்ச சாதனங்களை பற்றி கேட்டார் ஒவ்வொருவரும் மோட்சத்துக்கு ஒரு ஒரு சாதனங்களை சொல்லுகிறார்களே மோட்சத்துக்கு சாதனம் பலவா அல்லது ஒன்றா ஒவ்வொன்றும் முக்கியமானதா என்று கேட்டார் தாங்கள் பக்தி யோகத்தை சொன்னீர்கள் நிஷ்காம பக்தி யோகம் மோக்ஷத்துக்கு சாதனமாகச் சொன்னீர்கள் அந்த பக்தி யோகத்தினுடைய பெருமையும் சொல்லி சொன்னீர்கள் ஆனால் எனக்கு சந்தேகம் இருக்கிறது அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவுடன் காலப்போக்கில் நான் முதல்ல பிரம்மதேவனுக்கு இதை உபதேசம் பண்ணினேன் நிறைய பேர் இதை கேட்டார்கள் அவரவர்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி இவற்றை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவரவர்கள் இதெல்லாம் சொன்னாலும் என்னுடைய பக்தி தான் முக்கியமானது பன்னெண்டாவது பதினோராவது ஸ்லோகம் வரைக்கும் பதினோராவது ஸ்லோகம் பார்த்திங்கன்னா பதினோராவது ஸ்லோகத்தில் சொன்னார் அவர்கள் சொல்கிற சாதனங்கள்னால் கிடைக்கக்கூடிய பிரயோஜனமெல்லாம் முடிவுடையது அது முடிவானது கிடையாது முடிவுடையது அது அல்டிமேட் கிடையாது அதுக்கு ஒரு எல்லை இருக்கு ஆனா அவர்கள் அதையே சாதனமாக சொல்லுகிறார்கள் என்னிடத்துல பக்தி வைக்கிறதுனால ஏற்படுற ஆனந்தத்துக்கு ஈடு என கிடையாது எல் எளிமையாக வாழ்ந்து என்னிடத்தில் பக்தி பண்ணுகிறவன் அடையிற சுகம் யாராலையும் அடைய முடியாது அவன் எந்த பதவியையும் அவன் விரும்புகிறதில்லை ஏன் மோட்சத்தை கூட அவன் வேண்டான்னு சொல்கிறான் எங்கிட்ட பக்தி பண்ணுறதுனால பகவான் இடத்துல பண் பக்தி பண்ணுறதையே ஒரு வகையான ஜீவன் இங்கே சொல்லிவிடுறார் பகவான் ஆக ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுங்கோ பகவான் இடத்துல பக்தி பண்ணுறது அந்த பகவானும் நானும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிறது இதுதான் வித்தியாசம் பகவான் இடத்துல பக்தி பண்ணுற போது பகவான் உயர்ந்தவர் நான் தாழ்ந்தவன் ஆனால் அந்த பக்தியினுடைய பிரயோஜனம் என்னென்னா பகவானும் நானும் ஒன்றுங்கிற ஞானத்தை பகவானே நமக்கு குருமுகமாக அனுகிரகம் பண்ணுறார் என்பது தான் அத்வைத வேதாந்த சித்தாந்தம் ஆகையினால் ரொம்ப வித்தியாசம் ஒன்றும் இல்லை ஈஸ்வரனிடத்தில் ஈஸ்வர ஜானம் ஈஸ்வர பக்தி அப்புறம் அபேத ஜானம் பேத ஈஸ்வர ஜானம் பேத பக்தி அப்புறம் அபேத அந்த அபேத ஜானத்தை பெற்ற பிறகும் பக்தி பண்ணுறது தப்பு கிடையாது விவகாரத்தில் எப்படி நம்ம சாப்பிட்டு தூங்கி எல்லாம் பண்ணுறோமோ அது மாதிரி ஒரு நன்றி உணர்வோடு பக்தி பண்ணுறது தப்பு இல்லை பகவத்கீதையில் பார்த்துருக்கோம் பகவான் பக்தனை நாளாக பிரிச்சிருக்கார் ஆர்த்தோ ஜிஜாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷப தேஷாம் ஞானி நித்திய ஏகபக்திர் விசிஷியத்தே பிரியோகி ஜானினோத்யர்த்தம் அகம் சச்ச மமப்பிரியா நம்ம பாகவதத்தையும் கூட பகவத்கீதையினுடைய கோணத்தில் பார்க்குறோம் பகவத்கீதையை உபனிஷத்துக்களுடைய கோணத்தில் பார்க்குறோம் ஆக இந்த வித் விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல பக்தி பண்ணுறதுங்கிறது பகவான் இடத்துல நம்ம உணர்ச்சி பூர்வமாக பண்ணுற பக்தியை எடுத்துக்கொண்டாலும் அதிலேயே ஒரு ஆனந்தம் இந்த பக்தி பண்ணுறதுலேயே நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்குது இதனால் ஒரு ஆனந்தம் வேணும்னு கேட்கலை இந்த ஆனந்தத்தை காட்டிலும் ஒரு ஆனந்தம் வேணும்னு நம்ம கேட்கலை இந்த பகவானிடத்தில் பண்ணுற ஜபம் பாராயணம் இது எப்போவுமே அவருடைய சிந்தனையே நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது அதுதான் விஷயம் இப்போ வந்து கொஞ்சம் அதாவது பக்தன் தான் பக்தன் பக்தன் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவன் அதையும் கீதையிலே பார்க்குறோம் பிரியோகி ஞானினோத்யர்த்தம் அகம்சஜ மம பிரியகா அத்தியர்த்தம் பிரியகா ஞானிகள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்க அதே தான் இங்கேயும் சொல்கிற ஹே உத்தவ நேற்று கடைசியாக நம்ம இதான் பார்த்தோம் மே பிரியதம மே பிரியத்தம என்கிட்ட என் புத்திரனன் தான் இதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் பக்தன் ரொம்ப உயர்ந்தவனுங்கிறத காட்டுறதுக்காக சொல்கிறது எனக்கு ரொம்ப என்னுடைய புத்திரனாக இருந்த போதிலும் பிரம்மதேவன்கிட்ட எனக்கு அவ்வளோ பிரியமில்லை பக் பகவானுக்கே பட்சபாதம் இருக்கான்லாம் கேள்விலாம் வரும் ஓஹோ அவரும் நம்ம கதை தான் சில பேர்கிட்ட மாத்திரம் ரொம்ப பிரியமாக இருப்பார் சில பேர்கிட்ட இருக்கிறார் சரி பக்தனில் இருக்கிற வேறுபாடு இருக்கலாம் சரி பகவானுக்குமா இப்படி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் கொஞ்சம் இது வந்து எக்ஸாஜரேஷன் அப்படி சொல்கிறது பக்தன் தான் ரொம்ப பிரியமானவன்கிறதெல்லாம் இங்கே தாற்பயமே தவிர அதாவது அவங்க பிரியமானவங்க இல்லைங்கிறதுல தாற்பயம் இல்லை பக்தன் பிரியமானவன்கிறதுல தாத்யம் பக்தன் ரொம்ப பிரியமானவன்கிறத குறிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அப்படி சொல்கிறார் ந ததா மே பிரியதம நீ எப்படி எனக்கு பிரியத்தமான்னு போட்டிருக்க பிரியகா பிரிய தரகா பிரியத்தமஹான்னு அர்த்தம் எனக்கு அன்பானவன் மிகவும் அன்பானவன் மிக மிக அன்பானவன் அன்புக்குரியவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ஆத்மயோனிகின்னா பிரம்மதேவன் நான் தான் பிரம்மதேவனுக்கு காரணம் என்னுடைய புத்திரன் அப்படி சொல்கிறார் ஆத்மயோனிகி நான் சங்கரஹா சிவபெருமான் உங்ககிட்ட வச்சிருக்கிற புரியம் நான் சிவபெருமான்கிட்ட கூட வைக்கணும் அவர் இன் அவரும் நானும் ஒன்று இப்படி அது வேறு வியாக்கியானம் என்னுடைய ஸ்வரூப பூதம் இப்போ உங்களுக்கே இது தோணுமா இல்லையா சும்மா இது வந்து சுத்ரார் கிருஷ்ணர் அப்படின்னு உங்களுக்கே தோணுமா தோணாது இது சாதாரண புத்திக்கு எட்டுமா எட்டாதான் ரொம்ப விசேஷமாக நம்ம யோசிக்கணுமா என்ன நேற்றுக்கு சொன்னது தான் ஞான் வச்சுங்க ஐ லவ் யூ ஓன்லி காடு அதுதான் என்னுடைய ஸ்வரூப பூதனாக இருந்தாலும் பரமேஸ்வரன் எனக்கு சங்கராஜ் சங்கரன் எனக்கு பிரியம் இல்லை என் கூடவே பிறந்தவன் யார் எங்கள் அண்ணா பலராமன் அவங்கிட்ட கூட உங்ககிட்ட வச்சுருக்கிற பிரியம் இல்லை இப்படி ஒரு ஒரு சொல்லி சொல்கிறார் அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நான் உங்களை கூப்பிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பிரியம் எனக்கு யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி வைக்கிறேன்னு வைங்கோனே உங்களுக்கு என்னவா தோணும் ஆஹா எங்கிட்ட தாங்க சாமி உண்மையிலேயே பிரியம் வச்சிருக்காரு அது அவர் வாயாலே சொன்னார் அவர் வாயாலே சொன்னார் அது நல்லது தான் அப்புறம் அடுத்தது ப நச்ச சங்கரிஷனா ந பெரிய போடு போட்டார் ந ஸ்ரீஹி மகாலட்சுமி என் கூடவே இருக்கா என் காலை பிடிச்சி விட்டுன்ட்டு இருக்கா எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டுருக்கா ஆனால் உங்ககிட்ட இருக்கிற பிரியம் எனக்கு லக்ஷ்மியிட்ட கூட கிடையாது எல்லாம் அவங்களாம் இல்லாத போது சொன்னதுன்னு நினைக்கிறேன் அவங்க இருக்கிற போது சொன்னால் பெரிய கலகமே வந்திருக்கும் நைவாத்மா என்னுடைய உடம்பில் கூட எனக்கு அவ்வளோ அபிமானம் இந்த இடத்துல ஆத்மாங்கிற சப்தத்துக்கு தேகம்னு அர்த்தம் என்னுடைய உடம்பில் கூட எனக்கு அவ்வளவு பிரியம் இல்லை இதில் அதிசயோக்தின்னு பேர் இதுக்கு பேர் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறது ச தாத்பரியம் என்னென்னா எனக்கு பக்தனிடத்தில் இருக்கிற பிரியத்துக்கு சமமான பிரியம் கிடையாது சாதாரணமாகவே என்ன சொல்லுவோம் பகவானும் பக்தனும் ஒன்று பகவானை எங்கேயா பிரிக்க முடியுமா எந்த பொருளில் இருந்தால் இறைவனை பிரிக்க முடியுமா இன்பமும் துன்பமும் லானே உள்ளானே இன்பத்திலையும் இறைவன் இருக்கான் துன்பத்திலையும் இருக்கான் பிரிக்கவே முடியாது ஆகையினால் இறைவன் வந்து இறைவன் வேறு ஆத்மா வேறு கிடையாது ஆகையினால் ஆத்மாவில் இறைவனுக்கு தன்னிடத்தில் பிரியம் இருக்குது பக்தனுக்கும் தன்னிடத்தில் பிரியம் இருக்குது இறைவன் வேறு பக்தன் வேறு கிடையாது ஆகையினால பிரியம் தன்னிடத்திலேயே இருக்குங்கிறதும் ஒன்று அதாவது ஆத்ம பிரியம் வேறு பிரித்தாத்தானே சொல்கிறதுக்கு பிரிக்க முடியாதபடி ஒன்று தத்துவார்த்தம் இது விவகாரத்தில் வந்து வேறு வேறையாக இருந்தாலும் தாயும் பிள்ளையும் ஒன்றா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறேங்கிற மாதிரி பகவானும் பக்தனும் ஒன்றா இருந்தாலும் வேற வேறே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இங்கே வேறு வேறுங்கிற எண்ணத்துக்கே இடமே கிடையாது இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நமக்கு இந்த பேத புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பகவான் நாமளும் பேதமாக இருக்கிற மாதிரியே நமக்கு தோணும் அப்போ இந்த பக்தி வாக்கியங்கள்லாம் நமக்கு ஒரு இந்த பகவானிடத்தில் பக்தி பண்ணுறது தான் சிறந்தது அந்த பக்தியினுடைய உயர்வை காட்டுறதுக்காக சொல்லியிருக்கு அடுத்த ஸ்லோகம் இன்னும் பக்தரை பக்த பக்தியினுடைய பெருமையை சொல்கிறார் பக்தனுடைய பெருமையை சொல்கிறார் பக்தியினுடைய பெருமையை சொல்கிறார் நிரப்ப முனி ஷாந்தம் நைரம் சமதர்ஷனம் அனுவிரியம் நம்யூ பூயிரிணு निर्वेरं समदर्शनं। निर्वेरं समदर्शनं। नित्यं, முனிஷா சமதர்ஷனம் நம் பூயேத்தியு பக்தியினுடைய சிறப்பை இன்னும் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் ஸ்லோகத்தினுடைய சாரம் விஷயம் இது தான் நான் பக்தன் பின்னால் போகிறேங்கிறார் பாருங்கள் எப்படிலாம் சொல்கிற நான் பக்தனோட பின்னாலேயே போகிறேன் அவன் எங்கெல்லாம் போகிறானோ அவன் பின்னாலேயே நான் போகிறேன் அவன் கால் தூசியினால் நான் என்ன தூய்மைப்படுத்திக்கிறேன் எப்படி உங்களுக்கே தோணும் இது கொஞ்சம் ஓவர் தான் அவனுடைய கால் தூசினால் என்னை தூய்மைப்படுத்திக்கிறேன் என்னன்னு சொல்கிறது பிரபஞ்சமயமாக இருக்கும் எண்ணெய் அப்படின்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சமயமாக இருக்கும் எண்ணெய் பூயேய அங்கிரேணுபிஹி பூயேய பூயேயன பூயேய இல்லை நான் சம்ஸ்கிருதம் சொல்லலை பூயேயன்னு சொன்னால் தூய்மைப்படுத்தி கொள்ளுகிறேன் என்னை நான் தூய்மைப்படுத்தி கொள்ளுகிறேன் என்னைனா என்ன அர்த்தம் பக்தனுடைய பாத தூளிகளால் இந்த பிரபஞ்சமே பரம பவித்திரமாகிறது அர்த்தம் பகவான் வேறு பிரபஞ்சம் வேறு இல்லைங்கிறதுனால பக்தன் நடக்க பக்தனுடைய பாத தூளி கூட இந்த இடத்தை தூய்மைப்படுத்தும் எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்தும் அப்படின்னு அர்த்தம் அவருக்கு லட்சணம் சொல்கிறார் நிரபேக்ஷம் நிரபேக்ஷம்னா என்ன அர்த்தம் எதையும் டிபெண்ட் பண்ணுறதில்லை எதையும் சார்ந்திருப்பதில்லை தன்னுடைய இன்பத்துக்காக கடவுளை தவிர எதையும் சார்ந்திருக்கிறதில்லை முனிம் முனிம்னா என்ன அர்த்தம் நல்ல சிந்திக்கிறவன் நல்ல ஆழமாக சிந்திக்கிறவன் முனிம் நீங்கள் அந்த தமிழில் இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க அதுக்கு நான் சொல்கிறதுக்கும் வித்தியாசத்தை கவனித்து தெரிஞ்சுக்கோங்கோ இதான் மாற்றங்கள் இருக்கலாம் நான் ஒரு புஸ்தகத்தை ஃபாலோ பண்ணுறேன் ரொம்ப பழமையான புத்தகம் இதில் இருக்கிறது இப்போ இந்த காலத்தில் இவங்க மொழிபெயர்த்து போட்டிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆத்மான்னு சொன்னால் வெறுமனை ஆத்மான்னு இருக்குது ஆத்மாங்கிறதுக்கு தேகம்னு அர்த்தம் இருக்கிற போது அப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு அதெல்லாம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் முனிம் முனிம்னு சொன்னால் முனிவன் ஆழ்ந்த சிந்தனையாளன் அப்படின்னு அர்த்தம் சாந்தம் அமைதியாக இருக்கிறான் எப்போ அமைதி நிர்வயரம் யாரையுமே விரோதியாக நினைக்கிறதில்லை கீதையில் பார்க்குறோம் கிருஷ்ணர் சொன்னதை வந்து சங்கராச்சாரியார் இது கீத சாஸ்திரத்தோட சாரங்கிறார் பதினோராவது அத்தியாயம் ஐம்பத்தஞ்சாவது ஸ்லோகம் பகவத்கீதை பதினோராவது அத்தியாயம் ஐம்பத்தஞ்சாவது ஸ்லோகம் மத்கர் மக்ருண்மத்பரமகா மத் பக்த சங்கவர்ஜித நிர்வைர சர்வூதேஷு எஸ் சமாதி பாண்டவ அதனுடைய பொருள் மத்கர்ம கிருத்து என் பொருட்டு கர்மம் செய்கிறவன் மத்கர்ம கிருத்து மத் பக்தா என்னிடத்தில் பக்தி பண்ணுகிறவன் ம்கர் மக்ன்மரமா வாழ்க்கையில் என்னையே லட்சியமாக கொண்டிருக்கிறவன் என்னிடத்தில் அன்பு செலுத்துகிறவன் எதோடையும் ஒட்டிக்காதவன் சங்கவர்ஜிதா எதோடையும் தன்னை இணைச்சிக்காதவன் யாரையும் விரோதியாகவும் நினைக்கிறதில்லை நெர்வயிற சர்வபூதேஷு எஸ் சமாமேதி பாண்டவ அவன் என்னை அடைகிறான் ஆதிசங்கரர் இந்த ஒரு ஸ்லோகம் சமஸ்த சாஸ்திரத்தினுடைய சாரம்னு சொல்லியிருக்கார் பகவத்கீதையில் பதினோராவது அத்தியாயம் ஐம்பத்தஞ்சாவது ஸ்லோகம் ஹோல் பகவத்கீதையோட சாரம் இதுக்குள்ளே இருக்குங்கிறார் மத்கர்ம கிருத்து மத்பரமகா மத்பக்தகா சங்கவர்ஜிதா நிர்வயரகா நான் இந்த நிர்வயிரம் வந்த உடனே அந்த ஸ்லோகத்துக்கு போயிட்டேன் நிர்வயரகா வைரம்னா என்ன டைமண்ட் அப்படின்னு எழுதிட்டு அப்படாது நெர்வயிரகான நான் டைம்மன் டைமண்ட் அப்படின்னு எழுதினா எப்படி இருக்கும் வைரம்னா இந்த இடத்துல வைரம்னா விரோத பாவம் நெர்வைரம்னா விரோதம் இல்லைன்னு அர்த்தம் நெர்விக்னம் அப்படின்னா விக்னம் இல்லைங்கிற மாதிரி நெர்வைரம்னு சொன்னால் வைரமில்லாதவன் யாரையும் விரோதியாக நினைக்கிறதில்ல இவனை விரோதியாக யாராக நினைச்சா அது அவன் ப்ராப்ளம் இவன் யாரையும் விரோதியாக நினைக்கிறது நான் யாரையும் விரோதியாக நினைக்கலைன்னா எனக்கு பேர் அஜாத சத்ரு அஜாத சத்ருன்னா என்ன அர்த்தம் யாரையும் சத்ருவாக நினைக்காதவனுக்கு பேர் அஜாத சத்ரு துரியோதனனை சத்ருவாகவே நினைக்கிறேன் ஆன் தர்மராஜா அதனால் துரியோதர்மராஜாவுக்கே ஒரு பேர் அஜாத சத்ருன்னு பேர் உபனிஷத்துக்கள்லேயே அஜாத சத்ரு பிராமணம்னே ஒன்று இருக்குது யாரையும் விரோதியாக பகைவனாக நினைக்கிறதே கிடையாது பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேங்கிறவன் பகைவனை நினைப்பானோ என்ன பகைவனாக நினைக்கிறான் அவன் அவனை நாம் கருதவில்லை நெர்வயிரம் சமதர்சனம் சமதர்சனம்னா விருப்பு வெறுப்பற்ற பார்வைன்னு அர்த்தம் எங்கேயும் எப்போவுமே விருப்பும் இல்லை வெறுப்பும் அல்ல விருப்பு வெறுப்பற்ற பார்வை சமதர்சனம் அனு அப்படி சமதர்சனமாக இருப்பவனை அப்படின்னு அர்த்தம் நிரபேக்ஷம் முனிம் எல்லாம் தித்தியா விபக்தி ஏகவச்சனம் நிரபேக்ஷம் முனிம் சாந்தம் நிர்வயரம் சமதர்சனம் aham நித்யம் அனுவிரஜாமி aham நித்யம் அனுவிரஜாமி நான் எப்பொழுதும் அவனை பின்தொடர்கிறேன் இந்த குணங்களெல்லாம் இருந்ததுன்னா எதையும் சார்ந்திராத தன்மை ஆழ்ந்த அறிவு அமைதி எவரையும் விரோதியாக கருதாத மனப்பான்மை விருப்பு வெறுப்பற்ற பார்வை இதெல்லாம் பக்தனுடைய லக்ஷணம் இதில் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் என்னிடத்தில் பேரன்பு உடையவன் அப்படிங்கிறது இல்லை அதையும் நம்ம மறக்காமல் சேர்த்துக்கணும் அனுப்ரஜாமி இந்த குணங்கள் இருக்கிறவனை நான் பின்தொடர்கிறேன்கிற இறைவன் யார் பின்னால் இருக்கார்னு பார்த்துக்கோங்க இவருக்கு பின்னால் தான் இறைவன் இருக்கிறார் அகம் அனுப்ரஜாமி நான் பின்தொடர்கிறேன் நித்யம் எப்பொழுதும் பின்தொடர்கிறேன் தொடர்கிறது மாத்திரம் இல்லை நான் பின்தொடர்ந்து அவர்களுடைய பாத தூழிகளை கொண்டு என்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறேன் பூயேய பூயேயிரேணு அங்கிரேணு பூயேயிரமீன் அர்த்தம் அதாவது அவர்களுடைய பாத தூளிகளால் என்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பின்தொடர்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் பக்தியினுடைய சிறப்பை சொல்லுகிறது அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் நிஷ்கிஞ்சனுரக்தேத மகாந்தோகில ஜீவத்சல கால அப் ஜுஷந்தி எத்தீரபேட்சம் விதம் மம்தினம் படிப்போம் கொஞ்சம் பெரியம் நிஞ்சனேதா மகாந்தோஜீவ காமரலி ஜுஷன் மம ஏற்கனவே படித்தோம் அகிஞ்சனசேன்னு படித்தோம் பதிமூணாம் ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது இன்னும் வர்ணிக்கிறது பக்தியினுடைய சிறப்பை மேலும் வர்ணிக்கிறது நிஷ்கிஞ்சனாகா நிஷ்கிஞ்சனாகனா ஏற்கனவே எளிமையான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் ஆடம்பரம் இல்லாமல் மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் நிஷ்கிஞ்சனாக மண் மைய அனுரக்த சேத சகா ஆழ்ந்த ஈடுபாடு உடையவர்கள் அனுரக்தகா ரொம்ப அனுரக்தகாங்கிற வார்த்தை அழகாக தமிழில் மொய் பெயர்த்த அதுக்கு பேர் காதல்னு அர்த்தம் இறைவனிடத்தில் ஆறாக காதல் உடையவர்கள் ஆறா அன்பு உடையவர்கள் அப்படின்னு பேர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு படிக்கிறோம் அந்த அர்த்தத்தில் சொல்றது அன்புன்னு அர்த்தம் மயி அனுரக்தேத்த என்னிடத்தில் ஆழ்ந்த பற்று உடையவர்கள் அன்பு உடையவர்கள் ஷாந்தாக திரும்பவும் சொல்கிறார் ஏற்கனவே சொன்னதுதான் ஷாந்தாக அமைதி உடையவர்கள் மகாந்தகா மகாந்தக பரந்த உள்ளம் உடையவர்கள் ப்ராட் அவுட்லுக்குன்னு அர்த்தம் எல்லாரையும் அரவணைத்து கொள்வார்கள் குறுகிய மனப்பான்மை அற்றவர்கள்னு அர்த்தம் மகாந்தகா அகில ஜீவ என்னெல்லாம் லாங்குவேஜ் வரும் அகில ஜீவ வத்சலாக இதனால்தான் பாக பாகவத்துக்கு பெருமை அகில ஜீவ வத்சலாக அர்த்தம் அனைத்து உயிர்களிடத்திலும் பேரன்பு பாராட்டுபவர்கள் வாடிய பயிருக்கு வாடிய பயிரை கண்டபோது வாடினேன்னு வள்ளலார் சொன்னார் அது மாதிரி எல்லா ஜீவராசிகளிடத்திலும் பேரன்புடையவர்கள் காஹி அனாலப்தியகி அனால்தியா காமங்களால் மாசுபடுத்தப்படாத புத்தி உடையவர்களாகும் உடையவர்களுமான ஆசையினால மனசு போகிறது மனத்துக்கண் மாசற்றவர்கள் காமகி அனாலப்தியகா வேதத்தில் அடிக்கடி வர்ற ஒரு வார்த்தை அகாமஹத்த ஆசையினால் கொல்லப்படாதவன் அப்படின்னு அர்த்தம் ஆசையினால் கொல்லப்படாதவன் ஆசை நம்மளை கொல்றது நம்முடைய நிம்மதியை ஆசை தடுக்கிறது என்ன பண்ணுறது ஆசை இல்லைன்னாலும் வாழ்க்கை இல்லை ஏதாவது ஒரு ஆசைப்பட வேண்டியிருக்கு கேம்ப் நடத்தணுங்கிறது ஆசையாக இல்லையா அதில் வந்து நம்ம இந்த மாதிரி உத்தவ கீதையை எடுத்துக்கணும் இந்த மாதிரி புஸ்தகத்தை படிக்கணுங்கிறது ஒரு ஆசையாக இல்லையா ஆசை தான் தர்ம தர்மத்துக்கு விரோதமாக இல்லாத ஆசையாக நான் இருக்கிறேன்கிறார் பகவான் தர்மாவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரத ரிஷப காமைஹி அனாலக்தியான மனசை கெடுத்துக்காதவர்கள் எது நைரபேட்சியம் சுகம் ஜுஷந்தி அவர்கள் நைரபேட்ச சுகத்தை அனுபவிக்கிறார்கள் மம சுகம் மம சுகம்ன இன்பம் அர்த்தம் மமன்னா என்னுடையன்னு அர்த்தம் என்னுடையன்னா கடவுள் கடவுளை சார்ந்து அனுபவிக்கிற இன்பம் சுகம் நைரபேக் சுகம் விதுகு இந்த தமிழ் புஸ்தத்தில் என்ன போட்டிருக்கு மாசு என் பக்தர்கள் அனுபவிக்கும் பரமானந்த சுகத்தை வேறு எங்கும் அறிய மாட்டார்கள் மம சுகம் எது நை மம சு எது மம சுகம் நைரபேட்சியம் விதுகு தத்து அந்நற்ற ந விதுகு இத்தியர்த்த எங்கிட்ட அனுபவிக்கிறவங்க அந்த சுகத்தை வேறு எங்கேயும் அவர்கள் அனுபவிக்க முடியாது கடவுளை சார்ந்து அனுபவிக்கிற இன்பத்தை வேறு எங்கும் அவர்களால் அனுபவிக்க முடியாது ஈஸ்வரன் பரமானந்தத்தை தருகிறான் என்பது கருத்து அடுத்த ஸ்லோகம் प्रायः प्रगल्भया னிம விஷயரேந்திரியை प्रायः प्रगल्भया भक्त्या னோம விஷயரஜிந்திரிய பிரயர்னி இப்போ என்ன சொல்கிறார் இதுவரைக்கும் பேசினதெல்லாம் உத்தமமான பக்தன் ரொம்ப தூய்மையான பக்தனை பற்றி பேசினேன் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் இப்போன்னா பகவான் சொல்கிறார் நான் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன்னா பக்தியினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறவனுக்கு கூட இந்த ஆனந்தம் இருக்கேப்பா பக்தியினுடைய உயர்ந்த நிலைக்கு போன பிறகு இருக்கிற இன்பம் இருக்கட்டும் பக்தியினுடைய ஆரம்ப நிலையிலேயே இன்பம் இருக்கிறது இதிலருந்து ஒன்று தெரிகிறது பக்தி தொடங்கும் பொழுதும் இடையிலும் முடிவிலும் இன்பம் தருவதாக இருக்கிறது மற்றதெல்லாம் வந்து தொடக்கத்தில் இன்பம் தரும் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்பம் குறையும் கடைசியில் துன்பத்தில் தான் முடியும் அக்ரே விஷம் அக்ரே அக்ரே அமிர்தம் பரிணாமே விஷம் மற்ற சுகம் இதெல்லாம் ஆரம்பத்துலேயும் சுகமாக இருக்குது ஆரம்பத்திலையும் சரி இடையிலையும் சரி முடிவுலேயும் சரி அந்த பக்தி வர்றது ஒன்று தான் கடினம் அப்படி வந்துடுத்துன்னு சொன்னால் அது எல்லா விதமான தகுதி தகுதியின்மையையும் சரி விடுகிறது... என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது மத்பக்தஹா ஸ்லோகத்தில் இருக்கு பாருங்க மத்பக்தா என்னுடைய பக்தன் விஷயை அஜிதேந்திரியஹா விஷயங்களை ஜெயிக்க முடியலை ரொம்ப ஆசையாக இருக்குது அதுக்காக வேண்டி சாப்பிட்றது தூங்கிறது இதெல்லாம் விட முடியல எல்லாம் கட்டுப்பாடு கொண்டு வர முடியல பாத்தியமானோப்பி அதெல்லாம் பாதிக்கப்படுறது அவனுக்கு பக்தி வந்து பண்ண முடியலை ஏன்னா புல நின்ப நாட்டம் அவனுக்கு இருக்குது இந்திரிய விஷயங்களில் நாட்டம் இருக்குது பிராய பிரகல்பயா பக்தியா இந்த என்ன என்னாகிறதுனா மனசில் பக்தி உணர்ச்சி ஒன்று இருக்கிறதுனால விஷய நாபிபூயத்தே அந்த விஷயங்களால் அது அதிகம் பாதிக்கப்படுறதில்லை அவனுக்கு உலகத்தில் கொஞ்சம் ஆசை இருக்குது ஆனாலும் மனசில் கடவுளிடத்தில் பக்தி நிறைய இருக்குது அப்படி இருந்ததுன்னா இந்த உலக விஷயங்கள்லாம் பாதிக்காது அப்படியே பாதித்தாலும் அது ஒன்றும் பெருசாக பண்ணாது இந்த சுகம் உயர்ந்ததுன்னு சொல்லி பக்தியினுடைய பெருமையை ஒசத்தி சொல்றார் பாத்தியமானோபிமத் பக்தா விஷயை அஜிதேந்திரிய பிராய பிரகல்பயா பக்தியா விஷயை ந அபிபூயத்தே விஷயங்களால் அவன் பாதிக்கப்படுவதில்லை அடுத்த ஸ்லோகம் யாசசமருச்சி கரோ ச்சிி கோாசி தஷையை நாத்ன எக் சுமார்ச்சி கோத்தியேசி தவிஷய உத்தவ்ஸ்னா பகவத்கீதையில் ஞானத்தினால பாபமெல்லாம் அழியும்னு சொல்லுகிறது இங்கே பக்தினால் பாபங்கள்லாம் அழியும்னு சொல்லுகிறது பக்தின்னா ஞாபகம் வச்சுக்கணும் பக்தி இல்லாமல் நமக்கு ஞானம் கிடையாது பக்திங்கிறது இறைவனிடத்தில் நாம் செலுத்துகிற பக்தி அன்பு ஞானம்ங்கிறது இறைவனும் நானும் ஒன்றுன்னு புரிந்து ஞானம் ரெண்டு தான் வித்தியாசம் ஞாபகம் வச்சு கடவுள் நான் செலுத்துகிற அன்பு கடவுள் நானும் ஒன்றுங்கிற அறிவு இவ்வளோதான் வித்தியாசம் அன்பு செலுத்துகிறோம் அவரும் நானும் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அவர் நானும் மாத்திரமா நம்ம எல்லோரும் ஒன்று தான் இந்த நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஒருத்தரும் வேறு வேறு அப்படின்னு தானே நினச்சின்னு இருக்கோம் நீங்கள் வேறே நான் வேறே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது மனசில் ஆழமாக இருக்கத்தான் இருக்குது ஆனால் உண்மை என்னன்னா நாம் எல்லாரும் வேற வேற கிடையாது வேறு வேறுங்கிறது வெறும் தோற்றங்கள் எப்படி ஒரே சூரியன் பல்வேறு விதமான கண்ணாடிகளிலோ அல்லது குடங்களிலோ நிழல் பிரதிபிம்பித்தால் அந்த பிரதிபிம்பங்கள் பலவாறாக தோன்றுகிறதோ எப்படி உண்மையில் ஒரே சூரியன்தான் இருக்கிறதோ அதுபோல் நாம் எல்லாரும் பலவாறாக தோன்றினாலும் உண்மையில் ஒரே உணர்வுதான் வித்யா வினயசம்பே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாக்கேச்ச பண்டித்தாக சமதர்சினா எல்லோரும் நம்ம எல்லோரும் ஒன்று நம்ம ஒன்றுங்கிறத நம்மளால் ஒத்துக்க முடியறதா நம்ம எல்லோரும் ஒன்று ஒன்றுங்கிறீங்க சுவாமி உங்கள் உடம்பு ஒரு பிராப்ளத்தில் இருக்குது எங்கள் உடம்பு ஒரு பிராப்ளத்தில் இருக்குது உடம்பெல்லாம் வேற மனசெல்லாம் வேறு எல்லாம் வேறு வேறையாக இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற அந்த அகம் ஸ்வம்ங்கிறது வித்யாரண்ய சுவாமிகள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்வம்ங்கிறது எல்லோருக்கும் ஒன்று தான் தான்கிறது எல்லாேருக்கும் இது அறிவுக்கு மாத்திரம்தான் விளங்கும் அனுபவத்தில் எல்லாம் வேறு வேறையாக தான் இருக்குது அதனால தான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது கடினமாக இருக்குது நிறைய பேருக்கு நம்ம அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா அனுபவம் நம்மளை வேற்றுமைப்படுத்துகிறது அனுபவம் நமக்கு இன்பத் துன்பங்களை கொடுக்கிறது அறிவு நம்மை ஒற்றுமைப்படுத்துகிறது ஆக ஜீவ ஜீவ பேதமே கிடையாது அப்புறம் எங்கள் ஜீவ ஈஸ்வர பேதம் ஈஸ்வரன் தான் ஜெகத்தாகவே இருக்காருங்கிறபோது எங்கள் ஜீவ ஈஸ்வர பேதம் வரப்போகுது இருந்தாலும் அந்த பேதம் இருக்கிறதாக நமக்கு ஒரு தோற்றம் இருக்குது இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது கீதையில் பார்த்துருக்கோம் நாலாவது அத்தியாயத்தில் எதை தாம்சி சமித்தோ அக்னிஹி பஸ்மசாத் குரு தே அர்ஜுன ஞானா சர்வ கர்மாணி பஸ்மசாத் குரு தே ததா இந்த கம்பேரிசனை நீங்கள் கவனிக்கணும் எதை அந்த ஏதாம்சி விறகுக்கட்டைகளை பஸ்மசாத் குருத்தே நன்கு எரியும் நெருப்பானது விறகுக்கட்டைகளை எப்படி சாம்பலாக்குகிறதோ ததா அப்படி ஞானாக்னிகி ஞானமாகிய நெருப்பு ஞானாக்னிகி சர்வ கர்மாணி ஞானமானது சர்வ கர்மங்களையும் புண்ணியபாப கர்மங்களையும் ஆகாமி சஞ்சித கர்மங்களையும் எல்லாவற்றையும் என்னாகிறது என்ன ஆக்கிறதுன்னா பஸ்மசாத் குருத்தே ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருத்தே ததா அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கார் இங்கே பாருங்கள் அதே மாதிரி தான் பக்தி அப்படி பண்ணுகிறதுங்கிறார் பக்தி எல்லா பாவங்களையும் பொசிக்கு விடுகிறது இறைவனிடத்தில் நாம் செலுத்தக்கூடிய பக்தியானது ஞாபகம் திரும்ப திரும்ப பக்தி ஞானம் பக்தி ஞானம் பக்தி ஞானம் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கேன் பக்திக்கும் முதல்ல ஒரு ஞானம் இருக்குது முதல்ல கடவுள் நமக்கு வேறானவர்ங்கிற ஞானத்தோடு கடவுள் இடத்துல பக்தி பண்ணுறோம் அவர் உயர்ந்தவர் நான் அல்பங்கிற எண்ணத்தோடு அப்புறம் நாளாக நாளாக புரிகிறது அவர் உயர்ந்தவர் நான் தாழ்ந்தவருங்கிறது கிடையாது அவரே நான் நானே அவர் சோகம் சோகம் பாவேன பூஜையே அந்த அர்த்தப்படி தான் சொல்கிறோம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது யசா எப்படி சுசமருத்த அர்ச்சிஹி அக்னிகி சுசமருத்தார்ச்சிகி என்ன அர்த்தம் இல்லை பாகவதோட லாங்குவேஜ் நன்கு நன்கு எரிகின்ற நெருப்பானது சுசமருத்தார்ச்சிஹி அக்னிகி அப்படின்னு அர்த்தம் நன்கு பொறிகளையெல்லாம் உடைய நெருப்பு பொறிகளை உடைய நெருப்பானது எப்படி நன்கு நெருப்பு பொறிகளை உடைய நெருப்பானது ஏதாம்சி பஸ்மசாத் கரோதி ஏதாம்சின விறகு பஸ்மசாத் கரோத்தி சாம்பலாக்குகிறதோ பஸ்மசாத் கரோதி ததா அப்படி மத்விஷயா பக்தி என்னிடத்தில் வைத்திருக்கிற என்னை என்னை சார்ந்திருக்கிற அந்த பக்தியானது ஏனாம்சி கிருத்ரஷா நீங்கள் போட்டுக்கணும் பஸ்மசாத் கரோதி சப்ளை பண்ணிக்கணும் ஏனாம்சின்னா பாபங்களை அரிசி ஏனக ஏனாம்சி மனஹா மனசி மனாம்சி மாறி ஏனக ஏனசி ஏனாம்சி ஏனகங்கிறது பாபத்துக்கு ஒரு பேர் ஏனாம் சி கிருத்னஷா சுவாமி ஏதாவது கொஞ்சம் மிச்சம் வச்சுடுமா மறுபடியும் ஏதாவது வந்துடுமா அப்படின்னா ஒன்றும் வராது கிருத்ணா கிருத்ணா பஸ்மசாத் குருத்தே அதுல உத்தவன் ஒரு வார்த்தை இருக்கு பக்தி ருத்தவன் அது சம்போதனம் உத்தவரை கூப்பிடுறார் ஹே உத்தவ எப்படி விறகு கட்டைகள் நல்ல நெருப்பானது விறகு கட்டைகளை எரிச்சு சாம்பல் ஆக்குகிறதோ அப்படி என்னிடத்தில் வைக்கிற பக்தியானது எப்பேற்பட்ட பாபத்தையும் போக்குகிறது கீதைன்னு இருக்குது எதை சொல்லுங்க கீதையில் இருக்கு அதான் விசேஷம் அபிச்சேத் சுதுராச்சார பஜத்தை மாம நன்யபாக் சாதுரே வசமந்தவிய சமய வியவசித்தோ ஹிசா அபிச்சேத் பெரிய ரொம்ப மோசமானவனாக இருந்தால் கூட என்னிடத்தில் பக்தி பண்ணினான தன்னுடைய வாழ்க்கையில் தான் செய்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து என்னிடத்தில் பக்தி பண்ணினானே ஆனால் அவனை நீ நல்லவன்னே நினைக்கணும் ஏன்னா அவனுக்கு உறுதி இருக்குது க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா அவன் சீக்கிரம் தர்மாத்மா வாழிடுவான் சஸ்வ சாந்தி நிகச்சதி அவனுக்கு மோட்சம் கிடைத்துவிடும் இதில் சந்தேகப்படாதேங்கிறார் கவுந்தேயப் பிரதிஜானீஹி நான் உறுதி சொல்கிறேன் உறுதிமொழி சொல்கிறேன் நீயும் எல்லா இடத்துலையும் சொல் நமே பக்த பிரணி என்னுடைய பக்தனுக்கு அழிவில்லை இதெல்லாம் கீதையில் சொன்னது அதெல்லாம் நாம் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஸ்லோகம் நசாதயதி மாம் யோகா மோர்ஜி நாம் யோகா ஜிதா பக்திய ஒசத்தி சொல்ற இறைவனிடத்துல செலுத்துற பேர் அன்பையே ஃபுல்லா போக்கஸ் பண்றது கடவுளிடத்துல அன்பு கடவுளிடத்துல அன்பு கடவுளிடத்துல அன்பு அன்பை தவிர வேற எதுவும் வேண்டாம் அன்பை பெருக்கி எனது ஆறு உயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே பக்தி வலையில் படுவோன் காண்க திரும்ப திரும்ப அதையே ஃபோக்கஸ் பண்ணுற அதை சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி மற்ற சாதனங்களெல்லாம் விட ரொம்ப முக்கியம் என்னிடத்தில் பக்தி ரெண்டு சொல்லுவோம் வேதாந்தத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது முமுட்சுத்துவம் ரொம்ப முக்கியம் அதே முத்துவம் வேறு ஈஸ்வர பக்தி வேற கிடையாது மோட்சம் அடையணுங்கிற ஆசை ஈஸ்வரனிடத்தில் பக்தி இறைவனிடத்தில் மோட்சத்துக்கு சாதனம் என்னன்னா மோட்சம் அடையணுங்கிற ஆசையினால தான் ஈஸ்வரனிடத்தில் பக்தி பண்ணுறான் இந்த மோக்ஷங்கிற விஷயமே புரியலேன்னு வச்சுங்கோ முதல் கோணல் முற்றிலும் கோணல் சுவாமி இந்த மொக்திங்கிறது தான் ஒன்று தான் புரியலேன்னா புடிஞ்சுது வகுப்பெல்லாம் அவ்வளோதான் அவுட் மெனக்கெட்டதெல்லாம் போச்சுன்னு அர்த்தம் எல்லாம் புரியுறது சுவாமி பணம்னா புரியறது பதவின்னா புரியறது அர்த்தம்னா புரியுறது காமம்னா புரியறது தர்மம் பரவாயில்லை கொஞ்சம் புரியறது அப்புறம் இந்த மோட்சங்கிறதும் புரியலை கடவுள்னு சொல்கிறீங்க பாருங்கோ சுத்தமாக புரியல என்ன பண்ணுறது அதனால் என்ன அவன் அருளாலே கடவுள்கிட்ட போய் நீங்கள் என்ன கேட்கணும்னு தெரியுமோ தட்சிணாமூர்த்திட்ட போய் எனக்கு தூய்மையான பக்தியை கொடு அசையாத பக்தியை கொடு பக்தியை கொடுன்னு நீங்கள் கேட்கறது ஒன்று மோட்சத்தை கொடுன்னு கேட்குறதும் ஒன்று தான் அதை தான் இங்கே சொல்கிறாரு பாருங்கள் நீ வந்து கண்ணை மூடி இதெல்லாம் சொ படித்த உடனே நமக்கு ரொம்ப சந்தோஷமாகிடும் என்ன தோணும் தோணு இதெல்லாம் வேண்டான்னு தோணும் பாருங்கள் அப்போ என்னென்னா உங்களுக்கு இது படித்து முடித்த உடனே ஒன்று தெரிஞ்சு போயிடும் அந்தர் யோகமே தேவையில்லை அந்தர் யோகம் அனாவசியமான ஒரு ப்ரோக்ராம் ஆகையினால் நான் பக்தி பண்ணி பாதாம்வா சாப்பிட்டா போவேன் பகவான் அதை வேலை சொல்லிட்டார் பாதாம் அல்வா சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை பக்தியை விடாமல் இருந்தால் போகிறோம்னு விட்டார் அது பாதாம் அல்வாலாம் தேடாதீங்க அதில் பாதாம்வாவெல்லாம் காணாது நான் சொல்கிறேன் பக்தி பாதாம் அல்வா பப்பா அதுக்காக போட்டு வச்சுருக்கேன் உனக்கு பாதாமல்வா வேணுமா பக்தி வேணுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க ரெண்டும் வேணுன்ட்டா என்ன பண்ணுறது எனக்கு பக்தியே போகிறோம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க பக்தி ஒன்று இருந்தால் போகும் மற்ற சாதனைகளெல்லாம் என்ன வசப்படுத்த முடியாதுங்கிறார் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் எல்லா சாதனங்களோடையும் பக்தியை இணைக்கணும் பக்தியோ பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக தான் தவிர பக்தி இல்லாமல் சும்மா தியானம் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்கிறார் ஆஹா பக்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார் மாம் எதெல்லாம் வேதாந்தத்தில் ஞானத்துக்கு சொல்லுவோமோ அதெல்லாம் இங்கே பக்திக்கு சொல்கிறார் விவேக சூடாமணியில் என்ன சொல்லியிருக்கு ந ச ந படந்து சாஸ்திராணி குர்வந்து கர்மாணி யஜன் து தேவான் பஜன் து தேவதா ஆத்மக்கிய போதேன வினா விமோக்தி நசித்தியப் பிரம்மசதாந்தரே பி விவேக சூடாமணி ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது இந்த ஸ்லோகம் அதாவது நீ என்ன தான் வந்து மற்ற சாஸ்திரங்கள்லாம் வியாக்கரணம் படிக்கிறேன் மீமாசை படிக்கிறேன் என்னெல்லாமோ சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறேன்னு சொல்கிறேன் எத்தனை சாஸ்திரம் படிச்சுக்கோ அதனால் பிரயோஜனம் கிடையாது படந்தும் சாஸ்திராணி குருவந்து கர்மாணி அதிருத்ர மகா யஜம் அஞ்சு பண்ணிவிட்டேன்னா அது நீ எவ்வளோனாலும் கர்மா பண்ணிக்கோ கர்வந்து கர்மாணி யஜந்து தேவானு தேவர்களுக்கு நீ எவ்வளவு வேணாலும் பூஜை பண்ணு பஜந்து தேவதாக தேவதைகளுக்கு எத்தனை தான் நீ பூஜை பண்ணு ஆத்மைக்கிய போதேன வினா விமுக்தி இது ரொம்ப முக்கியம் நாம் எல்லாரும் ஒன்றுங்கிற ஞானம் இல்லாமல் இந்த போதேன வினா விமுக்தி நாம் எல்லாரும் ஒன்று இறைவன் எல்லாமா இருக்கிறார் நாம் எல்லோரும் ஒன்று அவ்வளோதான் சிம்பிள் காக்கை குருவி எங்கள் ஜாதி பாட்டு தான் நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை ஆத்மா ஒன்றுதாங்கிற ஞானத்தை தவிர வேறு எதுனாலையும் மோக்ஷம் இல்லை அப்படின்னு விவேக சூடாமணி சொல்லுகிறது அதுலேயும் இங்கே சொல்லிருக்குன்னா சாங்கியன கர்மனா யோகேனவான்னு அங்கேயும் ஒரு ஸ்லோகம் உண்டு அதே மாதிரி தான் இங்கேயும் तपसा. நதையதி நாக்கோோ திரும் திருஷ்டி மாம்யா கீதையில பத்தாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் கடைசியில் சொல்கிறார் கிருஷ்ணர் ஒன்பதாவது அத்தியாயத்தில் பத்தோ பதினொன்றுலேயோ பத்தில் தான் நினைக்கிறேன் அதாவது பத்து இல்லை பதினோராவது அத்தியாயம் நாகம் வேதைன தபஸா ந தானேன நச்சேஜ்யா சக்கிய ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யச்சா பதினொன்று தான் நினைக்கிறேன் ஆமாம் இதுக்கப்புறந்தான் மத்கர்ம கிருதி வேதங்களால் வேத பாராயணம் பண்ணி என்ன தெரிஞ்சுக்க முடியாது தபஸ் பண்ணுறதுனால இல்லை நாகம் வெ இதெல்லாம் நிறைய அடிக்கடி சொன்னதுனால எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க தெரியுமோ அதனால்தாங்க நான் அதெல்லாம் அப்போவே வேண்டான்னு வச்சுவிட்டேன் இதெல்லாம் நீங்கள் கீதை படித்து இப்போ சொல்கிறீங்க என்ன நான் படிக்காமலேயே இதெல்லாம் படிக்காமலேயே ஒரு காலத்திலே நானே அன்னைக்கே இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டேன் அப்படின்ன உடனே என்னாகும் படித்தவனுக்கு ஒரு மாதிரி இருக்குமாரி இருக்காதா அங்கே இதான் இதுதான் படிக்கிறதுன்னு பேர் சரியான வாத்தியார் இல்லாமல் படித்தா அது மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணிவிடுவோம் நயம் ஆத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா நகுனா ஸ்ருத்தேன ரொம்ப சௌரியமான ஸ்லோகம் மந்திரம் என்ன தெரியுமோ அயம் ஆத்மா பிரவச்சனேன்னு லப்யா பிரவச்சனம்னா உபன்யாசம்னு நினச்சி நிடுவோம் பிரவச்சனம்னா உபன்யாசம் இல்லை வேத மந்திரத்தை திரும்ப திரும்ப அர்த்தம் அந்த இடத்துல பிரவச்சனம்னா என்ன அர்த்தம் நமக்கு பிரவச்சனம்னால் ஒரு அர்த்தந்தான் தெரியும் என்னது ச அப்போ நீங்கள் பேசி எங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா ஆகையினால் ஓஹோ இந்த மந்திரம் என்ன சொல்கிறது நான் எம் ஆத்மா பிரவச்சனை நானே உடனே சொல்லிவிட்றேன் எனக்கும் நானும் சரியாக படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க என்ன சொன்னேன் இப்படி சொற்பொழிவெல்லாம் கேட்டால் உங்களுக்கு முக்தி கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்க கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுனேன் எனக்கும் ஆள் கிடைக்காது அப்புறம் உங்களுக்கும் என்னென்ன இன்னும் நம்ம சொற்பொழிவு மாத்திரம் இல்லை எந்த சொற்பொழிவுனாலே உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுக்கு வந்தோம் சொற்பொழிவுனாலே கிடையாதுன்னு அதில் அர்த்தம் பண்ணிடுறாங்க ஏன்னால் இந்த மந்திரம் வந்து நாயமாத்மா பிரவச்சனைன லட்சியா பிரவச்சனம்னா பிரகரிஷேன வச்சனம் பௌன புண்ணியன கதனம் அப்படின்னு அர்த்தம் மறுபடியும் மறுபடியும் வேதத்தை உரு போடுறாங்க இல்லையா உரு போடுறது மாத்திரம் போராதுன்னு அர்த்தம் உரு போடுறது மாத்திரம் போராது உரு போடுறது வேண்டான்னு அர்த்தம் இல்லை உரு போடுறது மாத்திரம் போராது பக்தியோடு உரு போடணும் அவன் மாங்காய நினச்சின்னு உரு போடுறான் இந்த பசங்கள் இருக்காங்களேன் அவன் வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மாங்காய பறித்து சாப்பிட்றான் பசங்களோட மகிமே அது நம்ம அப்படி இருந்தால் தானே இது தெரியும் நமக்கு ஆனால் அவன் பெரியவனானால் பிரயோஜனம் இருக்கும் பெரியவனானால் என்னாகும்னா இந்த மந்திரங்கள்லாம் அவனுக்கு அனாயாசமாக வரும் அவனுக்கு கவலையே இல்லை வியாக்கிய அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப சுலபம் அதுக்காக சொல்லித்தரும் ஆனால் இப்போ அவன்கிட்ட போய் வந்து ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார் சர்வேஸ்வரன் சர்வாதிஷ்டாதா அப்படின்னா அவனுக்கு மாங்காய் ஞாபகம் தான் வரும் அவனுக்கு வேறு எதுவும் ஞாபகம் வராது பசங்க ஓடர் இருக்கிறது நாலு பேர் நாலு நாலு வாழ் பரவாயில்ல அந்த வயசில் அப்படி இல்லைன்னா அப்புறம் நல்லாவாக இருக்கும் அது நமக்கு அதை பார்த்தாலே ஆனந்தந்தான் அவங்க பண்ணுற குறும்பு கூட நமக்கு நம்ம அதுக்கு தான் கிருஷ்ணரையே வச்சுருக்கோமே குறும்பு பண்ணுறதுக்குன்னே நம்ம நமக்கு ஒரு சுவாமி இருக்கார் கிருஷ்ணர் அவரோட குறும்பை ரசித்து ரசித்து பாடி உட்காண்ட்ருக்கும் அவர் தான் இங்கே உபன்யாசம் பண்ணுறார் ந சாதயதி மாம் யோகா யோகத்தினால என்னை அடைய முடியாது யோகத்தினால என்னை அடைய முடியாது ந சாங்கியம் விசாரம் எல்லாம் பண்ணி என்ன அடைஞ்சுட முடியாது சாங்கியம்னு சொன்னால் விசாரம்னு அர்த்தம் விசாரத்தினால் என்ன அடைய முடியாது ந தர்மஹா விடாம ஹோமம் பூஜை அது அனுஷ்டானங்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் விடாமல் பண்ணுறது அதனால் அடைய முடியாது தர்ம உத்தவ நஸ்வாத்தியாய வேத மந்திரங்களை பாராயணம் பண்ணுறதுனால என்ன அடைய முடியாது தபஹா தபஸ் பண்ணுறதுனால என்ன அடைய முடியாது தியாகா சந்நியாசம் பண்ணுறதுனால என்ன அடைஞ்சிட முடியாது தபஸும் சந்யாசமும் வசப்படுத்தாது தியாக யத்வா பக்தி மம ஊர்ஜிதா ஊர்ஜிதா பக்தி ஊற்றெடுக்கணுங்கிறார் அந்த பக்தி வந்து பகவானிடத்தில் அவ்வளோ தூரம் ஊற்றெடுக்கணும் அப்படி ஊற்றெடுக்காத பக்தி இல்லைன்னு சொன்னால் இந்த சாதனங்கள் பிரயோஜனம் அர்த்தம் இந்த சாதனத்தை பயன்படுத்தி தான் நம்ம பக்தியவே வளர்க்கணும் இந்த சாதனங்களை இப்போ விசாரம் பண்ணுறதுன்னா விசாரம்னா என்ன விசாரம் பண்ணுறோம் ஈஸ்வரனை தான் விசாரம் பண்ணுறோம் ஈஸ்வரங்கிட்ட தான் ஈஸ்வரனை விசாரம் பண்ணுறோம் எந்த சாதனங்களாக தியானமாக இருக்கட்டும் விச்சாரமாக இருக்கட்டும் தர்மானுஷ்டானமாக இருக்கட்டும் வேத இருக்கட்டும் விரதங்கள் தபஸாக இருக்கட்டும் சந்யாசமாக இருக்கட்டும் இதெல்லாம் பக்தி ஊர்ஜிதமாக இருக்கிற மாதிரி வராது பக்தி விட உயர்ந்தது என்பது காட்டப்படுகிறது இந்த ஸ்லோகத்தில் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் மா பிரிச புனாதிமன் ஸ்னிப்ப புனா அகம் பக்தியா ஏகையா கிராஹியஹா நான் அன்பு ஒன்றுக்கு மட்டும் அன்பு அன்பு ஒன்றினால் மட்டுமே கிரகிக்கப்படுவேன் இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் கடவுள் கடவுள்னால் அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும் சில சமயம் கடவுள் வந்து திரும்பவும் சொல்கிறேன் வாழ்க்கையில் நமக்கு தேவை எல்லாரும் விரும்புகிறது என்னது ஆனந்தமாக இருக்கணும் துக்கம் இல்லாத ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் அந்த ஆனந்தமே வடிவானவன் ஆண்டவன் அர்த்தம் ஆனந்தத்தை நீங்கள் அன்புனால தான் பெற முடியும் இறைவனிடத்தில் இருக்கிற அன்புனால தான் இறைவனால் இன்பத்தின் மீது வைத்திருக்கும் அன்பு அவ்வளோதான் இன்பமே வடிவான இறைவன் மீது வைத்திருக்கும் அன்பினால் மட்டுமே பேரின்பத்தை உணர முடியும் இப்படி சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க பேரின்பமே வடிவமான இறைவனிடத்தில் அன்பு செலுத்துவதனால் மட்டுமே பேரின்பத்தை உணர முடியும் திரும்ப திரும்ப நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இல்லாட்டி ஏதோ அது என்ன ஒரு வடிவமாகவே நம்ம மனசில் தோன்றி கொண்டே இருக்கும் பகவான்னு சொன்னாலே அது ஏதோ ஒரு ஃபார்மில் உடனே சசங்க சக்கரம் சகிரீட குண்டலம் சபீத வஸ்திரம் நமக்கு உடனே ரூபம் வந்துடும் ஒன்று தட்சிணாமூர்த்தி வந்துடும் இல்லாட்டி அம்பாள் வந்துடும் ஏதோ ஒரு ரூபத்தையே நினச்சி நினச்சி பழகிருப்போம் உண்மையிலேயே கடவுளுக்கு ஏது வடிவம் எல்லா வடிவமும் அவன்கிற போது இறைவனுக்கு ஏது வடிவம் அதனால் நீங்கள் இறைவன் வந்து பேரின்ப வடிவம்னு போட்டுக்கணும் துன்பமே இல்லாத பேரின்பம் துன்பமே இல்லாத பேரின் நமது மனசில் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் ஆனந்தம்னால் என்னங்கிறது தெரியறது நமக்கு எப்போ பார்த்தாலும் நிம்மதி வேணும் ஆனந்தம் வேணும் அமைதியாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறோம் அதைத்தான் ஆண்டவன்கிறோம் ஞாபகம் வச்சு ஆண்டவன்னா ஏதோ ஒரு எங்கேயோ பெக்யூலியராக ஒன்று கற்பனை பண்ணிக்காது ஆக பே துன்பமே இல்லாத பேரின்பமே வடிவமான இறைவனை இறை அந்த இன்பத்தை விரும்புகின்ற அன்பினால் மட்டுமே அடைய முடியும் அது ஞாபகம் வச்சுக்கணும் அதை அன்பினால் அறிய முடியும் அடைய முடியும் அறிவால் அடைய முடியும் மெய்யறிவால் இன் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மறுள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு திருக்குறள் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மறுள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நான் அடுத்த வகுப்பை சித்வானு சுவாமியினுடைய ஒளிநாடாக போடலான் இருக்கேன் அதுக்கு பிறகு மாலை வகுப்பு நான் எடுக்கிறேன் ஆக அடுத்த வகுப்பு ஒன்பதரை மணிக்கு சித்பவான் சுவாமியினுடைய ஒலிநாடா போ போடப்படும் ஹரி சச்சிதானந்தூபாய விஸ்வோத்பத்தியாதிஹேதவே தாபத்தயவிநாசாயீகிருஷ்ணாய வய நும மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஹி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாசஸ்வம